அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர் திருக்குறளிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே ஒரு கருத்தை அருளி அந்த கருத்து இதுதான் ஒருபொழுதும் வாழ்வதறியா கருதுப கோடியும் பல இடையிலே ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த வகுப்பை கேட்கும் பொழுது திருக்குறள் புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருக்குறள் புத்தகத்திலே இந்த குரல் எங்கே வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நான் எண்ணை குறிப்பிடக்கூடும் சில சமயங்களில் என்னுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக எண்களை கூறாமலும் இருக்கக்கூடும் நீங்கள் அவற்றை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் ஒருபொழுதும் வாழ்வுதறியார் கருதுபோட்டியும் அல்ல பல அதாவது அறிவை உடைய மனிதர்கள் மனித உடலிலே உள்ளத்தோடு இணைந்து வாழ்கின்ற உயிர்கள் உள்ளத்திலே அறிவை நன்கு சிறப்பாக பெற்றிருக்கக்கூடிய உயிர்கள் மனித உடலிலே தான் இந்த அறிவு சிறப்பாக செயல்படுகிறது மற்ற உடல்களிலே உள்ளத்தில் உள்ள அறிவு சிறப்பாக வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆகவே வாழ்க்கை எதற்காக இருக்கிறது என்பதை பெரும்பாலானவர்கள் சிந்திப்பது கிடையாது ஒருபொழுதும் வாழ்வுதறியார் எதற்காக இந்த உடலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடல் வேறு நாம் வேறுங்கிற கருத்தே தெரியாது என்ன நடக்கிறதுன்னு வெளியில இருக்க நடக்கிறதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புற விஷயங்களிலேதான் மனத்தை செலுத்துகிறார்களே தவிர தாங்கள் யாருங்கிறதே தெரியாது ஒருபொழுதும் வாழ்வது அரியார் ஆனால் மனசில எண்ணங்கள் கோடிக்கணக்காக சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் அவைகள் பயமில்லை அப்படிங்கிற கருதுப கோட்டியும் அல்ல பல ஒரு எல்லையில்லாத எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் தனக்கும் சமூகத்திற்கும் அமைதியை தரக்கூடிய வகையிலே அறிவை வளர்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதானே பலர் சொல்லுகிறார்கள் அதை பற்றி அதிகமாக எதிர்மறையிலே கருத்துக்களை கூற நான் விரும்பவில்லை நான் உடன்பாட்டு முறையிலேயே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்பதை நம்மால் அறுதியிட்டு உறுதியாகச் சொல்ல முடியாது இந்த குறுகிய வாழ்க்கை காலத்திற்குள் நாளென ஒன்று போல் காட்டி உயிரி இருக்கும் வாழது உணர்வார்பெறினார் வள்ளுவர் அதே நிலையாமை அதிகாரத்தில் அதாவது வாழ்ற மாதிரி தெரியும் வாழது ஒரு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை காலத்தை அறுக்கக்கூடிய வாழாக இருக்கிறது என்றார் நாளை அது யாருக்கு உணர்வார் பெரிய நாளது ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழது உணர்வார் பெறின் இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்கள் இதை நாம் திரும்ப திரும்ப பல நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு அறிவுதான் முதலில் மிக முக்கியம் அறிவுடையவர்கள் நாம் என்பதை உணர வேண்டும் அந்த அறிவை வளர்க்க வேண்டும் அந்த அறிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த அறிவை பிறருக்கு வழங்க வேண்டும் ஆக நாம் அறிவுடையவர்கள் இந்த அறிவை வளர்ப்பதற்கு நூலறிவு வேண்டும் சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியும் வேண்டும் சாஸ்திரங்களை திருக்குறள் போன்ற சிறந்த நூல்களை எல்லாம் கற்கவும் வேண்டும் அப்படி நம்முடைய சுய அறிவும் நூலறிவும் இணைந்து அதை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி பிறருக்கு வழங்கும் பொழுது அது நுண்ணறிவாக மாறிவிடும் நூலறிவு பட்டறிவு இரண்டும் இணைந்தால் அது நுண்ணறிவாக ஆகிறது இப்படி மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் என்று ஒரு குரட்பாவிலே சொல்லுகிறார் அமைச்சருடைய ஒரு இலக்கணமாக சொல்லுகிறார் மதிநுட்பம் என்றால் தன்னுடைய புத்தியானது மிகவும் நுண்மையாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பற்றி பல குரட்பாக்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம் நூலொடு என்றால் சாஸ்திரங்களோடு உடையவர்களுக்கு அதிநுட்பம் புரிந்து கொள்ள முடியாதது என்று யாவுழ முன்னிற்பவை இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் மேலும் கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்